நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஆகஸ்ட் பதிமூணு மக்கள் கிட்ட பல பழக்க வழக்கங்கள் இருக்கும் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது ஸ்கூலுக்கு இல்லாட்டி ஆபீஸுக்கு கரெக்டாக டைமுக்கு போறது பஸ்ஸில் போகணும் அப்படின்னா தேவையான சில்லறை காசுகளை எடுத்துட்டு போறது இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு பழக்கம் அவங்களையும் அறியாம ஃபாலோ பண்ணுவாங்க இல்லாட்டி அனுபவத்துல ஃபாலோ பண்ணுவாங்க இதுல அதாவது அவங்களையும் அறியாம ஆரம்பத்தில இருந்து ஃபாலோ பண்ற பழக்கங்கள் கரெக்டா சொல்லணும்னா பிறந்ததுல இருந்தே ஃபாலோ பண்ற பழக்கங்கள் அப்படின்ட்டு சிலது இருக்கு அதுல ஒண்ணுதான் இடதுகை பழக்கம் உலகத்துல இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகையில பத்து சதவிகித மக்கள் இடதுகை பழக்கம் உடையவங்களா இருக்காங்க அந்த இடதுகை பழக்கம் இருக்கிற மக்களுக்கான ஒரு தினம் தினம்தான் ஆகஸ்ட் பதிமூணு இது இன்டர்நேஷனல் லெப்ட் ஹேண்டர்ஸ் டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் இருந்து இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருது மக்கள் கிட்ட இருக்கிற இந்த பழக்கம் ஒரு குறையே இல்லை அப்படிங்கிறத பத்தி ஒரு விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் லெப்ட்ஹேண்டர்ஸ் டே இந்த இடதுகை பழக்கம் அப்படிங்கிறது எப்படி பிறவியிலிருந்தே வருது அப்படிங்கறத பார்ப்போம் நம்மளோட மூளையில இருக்கிற ஒரு பாட்டு தான் செரிப்ரம் அப்படிங்குற பெருமூளை இந்த பெருமூளைக்குள்ள ரெண்டு பகுதி இருக்கும் வலது பகுதி அப்புறம் இடது பகுதி அப்படின்ட்டு இதுல அதாவது இந்த பெருமூளையோட வலது பகுதி உடம்போட இடது பாகங்களை கண்ட்ரோல் பண்ணும் அதே போல பெருமூளையோட இடது பகுதி நம்ம உடம்போட வலது பாகங்களை கண்ட்ரோல் பண்ணும் இது பெருமூளையோட ஒரு ஜென்ரலான ஸ்ட்ரக்சர் ஓகே இந்த செரிபிரத்தோட ஸ்ட்ரக்சர்ல பொதுவா அதாவது பெருமூளையோட இடது பகுதி கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கும் பெரும்பாலான மக்களோட மூளை இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் ஆனால் சிலரோட அதாவது சில மக்களோட பெரு மூளையில் இருக்கிற வலது பகுதி அதிகமாக பவர்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட மக்களோட இடது பக்க உடம்பில் இருக்கிற பாகங்கள் சிறப்பாக செயல்படும் இதனால தான் இவங்க கிட்ட இடது கை பழக்கம் மேலோங்கி இருக்கும் எந்த ஒரு செய்யணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு இடது கைதான் முன்னாடி வரும் அதே போல இடது கையால சிறப்பாகவும் வேலைகளையும் ஈஸியா செய்ய முடியும் அவங்களால இது ஒரு உடற்குறைபாடே இல்லை ஆனா பெற்றோர்கள் இந்த பழக்கத்தை மாத்த குழந்தைகளை ரொம்பவே முயற்சி செய்வாங்க இது தேவையில்லாத ஒண்ணு அப்படின்ட்டு சொல்ல சொல்ற ஆராய்ச்சியாளர்கள் இந்த பழக்கத்தை அதாவது இடதுகை பழக்கத்தை ஃபோர்ஸ் பண்ணி நாம் மாத்துறதுனால அந்த குழந்தைகளோட பேச்சிலையும் பார்வையிலையும் குறைபாடுகள் வர சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டும் சொல்கிறாங்க உலகத்தில் இடதுகை பழக்கமுள்ள பலர் இருக்காங்க உதாரணமாக சொல்லணும்னா கிரிக்கெட் வீரர்கள் சௌரவ் கங்கோலி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆலன் பார்டர் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் பிரையன் லாரா அப்புறம் அமெரிக்க அதிபர்கள் ரொனால்ட் ரேகன் பரக் ஒபாமா ஜார்ஜ் டபுள்யூ புஷ் பில் கிளின்டன் இவங்க எல்லோருமே இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் தான் இப்படி உலகத்தில் பலர் இருக்காங்க மேலும் இன்னைக்கு உலகத்தில் இடதுகை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அவங்க உபயோகப்படுத்துறதுக்குன்னே பல பொருட்களும் விற்கப்படுது உதாரணமா இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்காக சிசர்ஸ் கத்தி பேனா ஸ்கேல் இப்படி பல பொருட்கள் இடதுகை பழக்கம் இருக்கிறவங்களுக்குன்ட்டு யூஸ் பண்ணுற முறையில் உருவாக்கப்பட்டு விற்கப்படுது ஸோ இடதுகை பழக்கம் அப்படிங்கிறது ஒரு உடல் குறையே இல்லை அப்படிங்கிற விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்த தொடங்கப்பட்ட சர்வதேச இடதுகை பழக்கம் அதை பத்தினேஷனல் பதினஞ்சாம் வருஷம் அஞ்சல் தலை ஒண்ணு வெளியிட்ட நாம கைகள் அதாவது அப்படிங்குற அஞ்சல் தலை தலைப்புல நாம சேகரிக்கலாம் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்